தலைப்பு ஐம்பத்து ஒன்பது பௌதிகம் பௌதிகம் என்பது லிங்கமாதி உபரசம் நூற்றிருபதிற்கும் பாஷாணமாதி அறுபத்தி நான்கு பாஷாணங்கற்கும் சுக்காதி ஔஷதி மூல பத்திர பீசங்கட்கும் பெயர் இஃது ஒருவாறு பூதகாரிய தேகமாதி தத்துவங்கட்கும் பெயர் பௌ கூட்டல் தீ கூட்டல் அகம் பௌதீகம் பௌ மூடல் அகம் உள் தீ அக்கினி ஆதலால் தீயை உள்ளடக்கியது பௌதீகம் தீ என்பது காரண உஷ்ணம் பௌதிகங்கள் என்பவை வீரம் பூரம் முதலிய அறுபத்து நான்கு சரக்குகள்